प्रपन्न पारिजाताय कृष्णाय पुरोवाच ிாத்தயத்த अनेन சோவாச்ச பிரபதி அனேப் भगवान श्री காமுக்குகவீர் கர்மத்தை எப்படி எந்த பாவனையோடு செஞ்சால் அது கர்மயோகமாகும் அப்படிங்கிறத உபதேசம் பண்ணிக்கொண்டிருக்கிறார் முதல் பாவனை நியத்த பாவனை அப்படின்னு பார்த்தோம் அதாவது பகவானுடைய கட்டளை என்கின்ற எண்ணத்தோடு செய்யணும் ரெண்டாவது பாவனை பகவானுக்கு நாம் செய்கிற பூஜை அப்படிங்கிற பாவனையோடு செய்யணும்னு பார்த்தோம் பகவான் அதற்கு இங்கே பிரமாணம் சொல்கிறார் இந்த படைப்பே இறை வழிபாட்டுக்காகத்தான் படைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார் பிரஜாபதிகி பிரஜாபதிகினா இந்த படைப்பு கடவுள் சஹ யாக பிரஜா சிருஷ்டுவா யஜ்யத்தோட கூட தான் மக்களை படைச்சாரம் புறான்னு சொன்னால் படைப்பின் தொடக்கத்தில்னு அர்த்தம் உவாச்சார்னா சொன்னார்னு அர்த்தம் பிரம்மதேவன் படைப்பு கடவுள் இந்த மக்களை படைக்கும் பொழுதே இந்த உலகத்தில் எப்படி வாழ்ந்தால் நமக்கும் சமூகத்துக்கும் நன்மை விளையுமோ அப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை சேர்த்து தான் எப்படி இந்த காலத்தில் ஒரு பொருளை படைக்கிற போது ஒரு ஃபோனை படைத்தாலோ ஒரு காரை படைத்தாலோ அதை எப்படி பயன்படுத்தணுங்கிற அந்த மேனுவலும் சேர்த்து தான் கொடுக்குறாங்க டு யூஸ் திஸ் ஹவு டு ஆப்ரேட் இதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த மேனுவல் கூடவே கொடுக்கப்படுறது அது மனித உடல்களில் உயிர்களுக்கு வாழ்கிறதுக்கு வாய்ப்பை கொடுக்கற போது ஏற்கனவே வேதத்தின் மூலமாக இந்த வாழ்க்கை முறையை சேர்த்து தான் அதாவது அற மக்கள் நிலை நிற்கணும் அறவழியில் வேண்டும் அறவழியில் புலநின்பங்களை தூய்க்க வேண்டும் அறத்தைத்தான் முக்கியமாக கருத வேண்டும் ஆண்டவனை சார்ந்திருந்து அற வாழ்க்கையை வாழ்ந்து மனதை பக்குவப்படுத்தி தனக்கும் சமூகத்துக்கும் நன்மையை நிரம்ப செய்ய வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் படைச்சார் பையத்துள் வாழ்வாங்கு வாழ்வதற்கான மண்ணில் நல்ல வண்ணம் வாழ்வதற்கான வாழ்க்கை நெறிகளை சேர்த்து தான் படைச்சார் ஏன்னா நமக்கு அறிவு மற்ற உடம்பில் வாழ்கிற உயிர்களுக்கெல்லாம் அறிவை கொடுத்து அதை இப்படி வாழணும் அப்படி வாழக்கூடாதுன்னு அதுக்கு மதமோ புத்தகங்களோ அறிவு நூல்களோ கல்வி கற்கிறதோ கிடையாது மனித உடலில் வாழ்கிற உயிர்களுக்கு தான் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆகையினால் படைப்பு கடவுள் படைக்கும் இந்த உலகத்தில் எப்படி வாழணுங்கிற அறிவையும் சேர்த்துத்தான் படைத்தார் அதற்கான பயிற்சி முறைகளெல்லாம் முன்னோர்கள் வாயிலாகவே நமக்கு வழங்கியிருக்கிறார் அப்படின்னு என்று இந்த ஸ்லோகம் சொல்லுகிறது சகயஜா பிரஜா சிரா புறா பிரஜாபதி உவாச்ச பிரஜாபதி பிரம்மதேவர் படைத்தவர் மனித உடல்ல வாழ்கிற உயிர்களை பார்த்து சொன்னாராம் அனேன பிரசவி இந்த அறிவுபூர்வமான வாழ்க்கையின் மூலம் உங்கள் வாழ்க்கையை ஒளிபரச் செய்து கொள்ளுங்கள் வளர்த்து கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை வளமாக்கிக் கொள்ளுங்கள் நன்றாக சுகமாக இருங்கள் அனேன அனேன யஜின இந்த வாழ்க்கை முறையினால் இந்த இடத்துல யஜ்ஞம்னு சொன்னால் உலகத்தில் எப்படி வாழணும் அப்படிங்கிற வாழ்க்கை முறை காலையில் எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்க வரைக்கும் அதே மாதிரி சாகிற வரைக்கும் எத்தனை விதமான வாழ்க்கை முறைகள் இருக்குது நம்ம உறவுகளுக்குள்ள எப்படிலாம் நடந்து கொள்ளணும் இப்படி எத்தனையோ விதமான நெறிமுறைகள் அதைத்தான் இங்கே யஜ்யம்ங்கிற சொல்லால் குறிப்பிட்றோம் ஆகவே இதை கொண்டு நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் வளர்ச்சியை அடையுங்கள் ஏஷஹா வஹா இஷ்ட காமதுக்கு இந்த யஜ்யமானது உங்கள் எல்லோருக்கும் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்லவற்றையும் கொடுக்கக்கூடிய காமதேனு பசு காமதுக்குன்னா என்ன வேண்டுவதை கொடுக்கக்கூடியதுன்னு அர்த்தம் அற வழியில் நீங்கள் எதையெல்லாம் வேண்டுகிறீர்களோ அதை உடனுக்குடன் கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த வாழ்க்கை முறைக்கு இருக்கிறது துன்பம் வராமல் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் துன்பம் வந்தால் அதை தாங்கி துன்பம் மீண்டும் வராமல் இருப்பதற்கான வழிமுறைகளை சொல்லி கொடுப்பது அதான் துன்பம் வந்தால் தாங்கிக்க முடியும் துன்பம் வராமலேயே எப்படி வாழணுங்கிறதும் நம்மளை அனாவசியமாக வரவழைச்சிக்க அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறை இது கொற்றுக் எல்லா நன்மையும் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்தது இது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் படைப்பின் துவக்கமே வாழ்க்கையை செம்மையாக வாழ்வதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறதப்பா என்று அற்புதமான ஒரு கருத்தை இந்த ஸ்லோகத்திலே உபதேசம் பண்ணியிருக்கிறார் இதை எல்லோரும் மனதிலே நாம் வாங்கி கொள்வோம் அதன் வழி நடப்போம் சா பிரஜா சஷ்டுவா புரோவாச்ச பிரஜாபதிஹி அனே நசவிஷ்யத்வம் ஏஷவோஸ்திஷ்ட காமதுக்கு எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் ஹறிவோம்